كما بارك على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد صلى الله عليه وعلى اله وازواجه وذريته واصحابه واهل بيته اجمعين واتقوا الله ربكم سرا وعالنيا اما بعد فَقَدْ قَالَ اللَّهُ تَبَارَكَ وَتَعَالَى فِي قُرْآنِهِ الْكَرِيمِ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الْوَجِيدِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى صدق الله அளவற்ற அர்லாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் பெயரை கூறுகின்ற புதுபா உரையை ஆரம்ப செய்கிறேன் சலாமும் சாந்தி நபி محمد مصطفى صلى الله عليه وسلم அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வரலாறு தமது வாழ்விலை பின்பற்றிய கண்ட அருமைகள் முஸ்லீம்கள் அனைவரும் அல்லாவுடைய சமாதானம் உண்டாகற்றுமா என்னோரு நாளை உலகம் அணிந்ததற்கு பின்னால் மேலான ஜென்மத்து என்ற தூவத்தில் கிடைக்கட்டுமாக என்று செய்கிறேன் அல்லாஹ் கபூர்வானா அல்லாஹனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹினுடைய வீட்டிலே நேரகாசர் வந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லார்களே வாலிபர்களே வயோதிப்பிர்களே வரவிருக்கின்ற அல்லாஹும் நல்லார்களே எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களை படை சரபை பயந்து வாழக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் என் அனைவரையும் சபூல் செய்து கொள் உதவும் இந்த சந்தர்ப்பத்தில் மாத்திரமல்ல எல்லா நிலைமையிலும் அல்லாஹுவை பயந்து பயந்து நடத்துவதாக வைந்து எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹினுடைய கட்டளையை வசியத்தை தப்புவாக தெரிவிக்கிறோம் அன்பான அல்லாஹுடைய நடிகார்களே அல்லாஹப்பு அழிவே முடிவே இல்லாத ஆக்ராவுடைய வாழ்க்கையிலே நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் அதற்காக வேண்டி கண்டு இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அவங்களை அனுப்பியிருக்கிறான் எனவே கிடைத்திருக்கின்ற உலகத்தை வைத்து மறுமையிலே நல்ல ஒரு இடத்தை தயார் பண்ண இந்த உலகம் மனிதனுடைய சுப்பாவம் அழைக்கிறது கையளவு கற்றுவிட்டு கடல் அளவு சுகம் தேடுகின்ற ஒரு உலகத்திலே நாம் வாழுகின்றோம் ஆனால் இந்த உலகத்தை வைத்துத்தான் நாம் வறுமையை தயாரிக்க வேண்டும் அல்லாஹோ அழகி வசல்லும் அவர்கள் ஐந்து விதமான உலகங்களை சொல்லி தந்தார்கள் முதலாவது ஆலமுல் அரோ உயிர்களுடைய உலகம் இரண்டாவது ஆலமுள் அரோஹா தாயுடைய வயிற்றிலே ஒரு உலகமாக இருக்கிறோம் பத்து மாதங்கள் சுமாராக அடுத்ததாக ஆளமுல் துன்யா துணியாவுடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் காலம் வாழப்போகிறோம் எழுவரி எம்பது வருடங்கள் அதற்கு பின்னால் ஆழமுல் என்றார் கபருடைய வாழ்க்கை அதுலேருந்து வருடங்கள் வாழப்போகிறோம் அதற்கு பின்னால் ஆழமுல் ஆகிறா கடைசி உலகம் அதுதான் நிரந்தரமான உலகம் அங்குள்ள வெற்றி தான் நிரந்தரமான வெற்றி அங்குள்ள தோல்வியான் நிரந்தரமான தோல்வி அந்த ஆலமோல் ஆசரா முடிவில்லாத ஒரு உலகம் இந்த உலகத்தினுடைய அறுவடைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளும் இந்த உலகம் எனவே கண்ணியமானவர்களே கையளவு கிடைத்திருக்கின்ற அறிவை வைத்துக் கொண்டும் கடையளவு சுகம் தேடாமல் கிடைத்திருக்கின்ற இந்த உலகத்தை பயன்படுத்தி அழிவே முடிவே இல்லாத ஆசராவுடைய வாழ்க்கையிலே நானும் நீங்களும் இந்த களிமாவை சுமந்துள்ள அனைவர்களும் எண்ணத்து சுருந்தோகத்தை அடையக்கூடிய கூட்டத்திலே அல்லா அனைவரையும் தகுதித்துக் அன்பான அல்லாஹன் நல்லே இன்றைய பசுபாவில் உங்களோடு ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை பற்றி பார்ப்பேன் பாவத்தினுடைய விளைவுகள் ஏராளம் இருக்கின்றன ஆனால் இந்த பசுபாவிலுடைய துணைப்பொருள் ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவம் சமூகத்துக்கு எந்த அளவு விளைவை ஏற்படுத்துகிற என்பதை சுருக்கமாக கொடுக்கப்பட்ட நேரத்தில் பார்ப்போம் அல்லாவின் ஒரு முஸ்லீம் வாழக்கூடாதவன் இஸ்லாம் சமூக வாழ்க்கையை கூட்டு வாழ்க்கையை போதிக்கிறது எனவே ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறு அது அவனை மாத்திரம் பாதிக்காது அவனுடைய பிள்ளைகளை பாதிக்கும் அவனுடைய அடுத்த வீட்டாரை பாதிக்கும் அவன் கட்டிலிருக்கின்ற மனைவியை பாதிக்கும் அவன் வாழக்கூடிய ஊரை பாதிக்கும் அவன் சார்ந்த மார்க்கத்தை பாதிக்கும் மார்க்கம் அல்லாத மாற்றுமத தகவல்களை பாதிக்கும் அந்த அளவுக்கு பயங்கரமானது ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவம் சாதாரணமா ஒரு பொய்யை எடுத்துக் கொள்வோம் பொய் தானே சாதாரண ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் என்ன நடக்கப் போகிறது என்று ஒரு பொய்யை சொல்கிறோம் சொல்லவாஹ அழகி வசல்லம் அவர்கள் ஒரு ஹரிசிலே சொன்னார்கள் ஒரு மனிதன் ஒரு பொய் சொன்னால் அவனை விட்டும் மலைக்கு ஒரு மயில் தூரம் பத்து பொய் சொல்லியிருந்தா பத்து மைல் தூரம் எங்களை விட்டு மலைக்கு தூரம் இப்ப இந்த பொய்ய திருநாட்டம் விளங்குகிறது ஆனால் இங்குள்ள அடிய விளங்கினார் யாரும் பக்கத்தில் இருக்க மாட்டார்கள் சொல்லக்கூடிய விளங்கினார் இருக்க மாட்டார்கள் விளங்கினால் பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள் கணவன் சொல்லக்கூடிய பொய் மனைவிக்கு வழங்கினால் மனைவி சொல்லக்கூடிய பொய் கணவனுக்கு விளங்கினால் யாரும் பக்கத்தில் இருக்க மாட்டார் அல்ல அது மறைத்து வைத்திருக்கிறார்கள் இந்த உலகத்திலே பாவம் செய்யவர்கள் நாம் இனம் காண முடியாது பகிரங்கமான பாவங்கள் செய்யக்கூடியவர்களை இனம் காணலாம் எனவே கண்ணியமானவர்களே எனவே பாவம் இருக்கிறதே சாதாரணமான விஷயமல்ல பயங்கரமான விளைவு பொய் என்கிற பாவத்தால் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெற்றார் ஒரு பொய்யை சொல்கிறார் வைத்துக் கொள்வோம் பத்து பொய்யை சொல்லிருக்கிறார் பத்து மைல் அவரை விட்டு மழைக்கு தூரமான சொல்லக்கூடிய பொய் காரணமாக அந்த மனிதருக்கு மாத்திரம் அல்ல மழைக்குரிய பாதுகாப்பு பிள்ளைகள் அவருடைய மனைவி குடும்பம் அவர் எல்லோருக்கும் அந்த மலருடைய பாதுகாப்பு இல்லாமல் போகிறார் கண்ணியமானவர்களே பாவம் செய்வதற்க தயார் பண்ணி வைத்திருக்கிறான் அல்லா எங்களை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் அல்பருவானிலே பல இடங்களிலே சொல்கிறான் இந்த பாவத்தை நினைத்து பயப்படக்கூடியவருக்கல்லா பல ஊழிகளை கொடுக்கிறான் அதிலே அல்லஹாக்கு சுபஹான ஒரு வசனத்திலே சொல்கிறான் ஒார் படை சிறப்புக்கு முன்னால் அனுப்போனும் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லா இரண்டு சுவருக்கத்தை கொடுக்கிறார்கள் அல்லா கொடுக்கிறார்கள் எப்படிப்பட்ட சுவர்க்கம் அந்த இரண்டு சுவருக்கம் எப்படிப்பட்ட கல்லால் கட்டப்பட்ட சுருக்கம் அல்ல சீமனுகளால் கட்டப்பட்ட சுருக்கம் அல்ல ாகவே இறியுங்கள் வயோதிபம் கிடையாது வயோதிபம் இல்லாத துவர்க்கம் கண்ணியமானவர்களே இதற்கு மாற்றமாக பாவைகளாக வாழ்ந்தால் அல்லாவும் மாறு செய்து வந்தால் நரகங்கள் பாதுகாக்கணும் நரக நெருப்பு சாதாரணமான நெருப்பு அல்ல இந்த நெருப்புகளை தணிக்க ஏசிகள் என்றும் தண்ணீர்கள் என்று நாங்கள் தலித்து எங்களுடைய சூட்டை தணித்துக் கொள்ள இந்த உலகத்திற்காக எவ்வளவு சிரமம் எடுத்துக் கொள்கிறோம் வீட்டிலே ஒரு பேன் இல்லை கடன் என்று பேனை கொண்டு வருகிற உலகத்திலிருந்து எங்களை தற்பாதுகாத்துக் ஆனால் அழிவே இது அழிவே முடிவே இல்லாத ஆசுறாவு நரக நெருப்பு என்ற உடம்ப பற்றக்கூடாது நரக நெருப்புக்கு நான் போகக்கூடாது நினைக்கக்கூடியவர்கள் நரகலை என்று பாதுகாப்பதற்கு நாம் என்ன முயற்சி பண்ணிருக்கிறோம் கண்ணி பேப்பரை பார்த்து கண்ணி வலிக்கிறோம் குருவானை பார்த்து அல்லாவுடைய கலாமை பார்த்து கண்ணில் வலிக்கும் மன பொய் நாடகங்கள் கற்பனை தீவிகளை பார்த்து கண்ணீர் வடிக்கிறோம் உலக இழப்புகளுக்காக வண்டி கண்ணீர் வடிக்கிறோம் மறுமையிற்காக வண்டி கண்ணீர் வடிப்பதில்லை படைப்புனைகளை நினைத்து படைப்பினங்களின் இழப்புகளை நினைத்து கண்ணீர் வடிக்கிறோம் படை சிறப்புக்காக கண்ணீர் வடிக்கிறோமா இல்லை கண்ணியமானவர்களே பாவத்தை நினைச்சு தண்ணீர் பாதுகாக்க சாதாரணமான ஒரு விஷயம் அல்லாவை சந்தித்தா நாங்களோட பயங்கரமான ஒரு முடிவை சொல்லிட்டு அல்ல அத சொல்லுகிறான் அல்லாவும் பயந்து நடக்கக்கூடிய மக்களுக்கு அல்லா இரண்டு சுவர்க்கத்தை கொடுக்குறான் இந்த உலகத்தில் ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னால் நிற்பது கேவலம் இல்ல போலீசுக்கு முன்னால் நிற்பது கேவலம் அல்ல ஒரு தப்பு தவற செஞ்சு போட்டு நிர்வாகத்துக்கு முன்னால் நிற்பது அதாவது அல்லாஹ் பொறுத்த ஆய்வுல அல்லாவ சந்தோஷப்படுத்த பயன்படுத்தாம இந்த உலகத்துக்கு ஆக வேண்டி அல்லாவுடைய படைப்பினங்களுக்கு பயன்படுத்தி விட்டால் நானும் நீங்களும் எந்த முகத்தோர் அல்லாத சந்திக்க போகிறோம் அனைவரையை பாதுகாப்பார் சொல்லக்கூடிய பாவம் செய்தவர்கள் யாரும் சமூகத்திலிருந்து புதுக்க வேண்டாம் சில இடங்களில் ஊறு வரக்குவார்கள் சென்ற மடிப்பார் இரக்கமானவர் செய்த எப்படி பாவல் செய்தளையும் கூப்படுகின்றே தினம மூழ்கி மக்களையும் பார்த்தல்ல கூப்பிடுறான் என்னுடைய அறியாளர்களே தப்புத்தவரை செய்பவர்கள் தான் கருணையை காட்டுகிறான் என்னுடைய அறியாறுகளே அழைக்கிறான் அருள விட்டு நிராசையாக வேண்டாம் இந்த மன்னிப்பேனா என்று மன்னிப்பதற்கு நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் கண்ணியமானவர்களே அல்லாஹோடைய இரகத்தை பார்க்குங்களா ஒரு புள்ள ஒரு பொய் சொன்னா நேரம் வார நேரம் எல்லாம் பொய்யன் பொய்ய ஞாபகப்படுத்துகிறோம் அந்த புள்ள பொய்யனாக போறதுக்கே நாங்கள் காரணமாக இருக்கோம் கண்ணியமானவர்களே பிள்ளைகளை உருவாக்குபவர்கள் அப்படியான கெட்ட நிலைமைகளுக்கு பிள்ளைகளை உருவாக்குவர்கள் பெற்றோர்கள் தான் பிள்ளைகள் கெட்ட விஷயம் பேச தெரியாதவர்கள் கேட்ட விஷயத்தை தான் பேசக்கூடியவர்கள் ஒரு பிள்ளை கட்ட விஷயம் தப்பான விஷயம் பேசுகிறதா பேசவில்லை அன்பான வீச்சு வைத்துக் கொள்ள வேண்டும் பாவத்தில் எங்களை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பாவம் என்ன செல்கின்ற ஏராளமான பாவம் இருக்க பெரும் பாவங்கள் ஏராளம் இருக்கிறது இணை வைத்தல் பெற்றோருக்கு நோவினை செய்தல் கொலை பொய் சத்தியம் வட்டி குழந்தைகளை கொலை செய்தல் விபச்சாரம் சூனியம் அனாதைகளின் சொத்துக்களை சாப்பிடுதல் ஜிஹாதினி புறமுதல் காட்டி ஓருதல் அபாண்டம் சுமத்துதல் இறைவன் அருளை விட்டும் நாங்கள் நிராசையாக இருக்க இதெல்லாம் பெரும் பாவம் இந்த பெரும் பாவத்திலும் சிலது பெரும் அதை விட பெரும் பாவம் விபச்சாரம் செய்வது பாவம் அதே விபச்சாரத்தை அடுத்த வீட்டோடு அடுத்த வீட்டு ஒரு பெண்ணோடு செய்வது மிகப்பெரிய பாவம் தன்னுடைய பிள்ளைகளோடு செய்வது மிகப்பெரிய பாவம் அடுத்த வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவர் அபயம் அளிக்க வேண்டியவர் அவரே அந்த குடும்பத்தை நாசமாக்கிவிட்டால் அது மிகப்பெரிய பாவம் சாவியான ஒருவரை கொள்ளுவதை விட சாலியான ஒருவரை கொள்வது மிகப்பெரிய பாவம் கொலை என்பது பாவம் தான் பாவியை கொண்டாலும் நல்லவரை கொண்டாலும் கெட்டவரை கொண்டாலும் ஆனால் கெட்டவரை விட சாலையான ஒருவரை கொள்வது மிகப்பெரிய பாவம் பெரியோரை கொள்வது பாவம் தான் ஆனால் அதைவிட பெரிய பாவம் சிறியவர்களை கொள்வர் அதைவிட பெரிய பாவம் வறுமைக்கு பயந்து சிறிய பிள்ளைகளை கொள்வர் கொலை செய்வது பாவம்தான் உயிரோடு புதைப்பது அது மிகப்பெரிய கண்ணியமானவர்களே இப்படிப்பட்ட பாவம் எந்த சமுதாயத்தில் நடக்குமோ அந்த சமுதாயத்தை பயங்கரமாக அடையாளம் பஞ்சம் தான் முதலாவது சோதனை அடையாளம் பஞ்சம் தான் பஞ்சம் நடக்கும் சில இடங்களில் புதன்கள் பிள்ளைகள் போல் இருக்கிறார் குளம் மில்லுங்கள் தண்ணீர் குடித்த குளம் அல்லாத அருள் இல்லாம போயிருக்கு கண்ணியமானவர்களே பழக்க ரப்பு பக்கம் நீள வேண்டிய தேவை இருக்குது பாவம் இந்த சமூகத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு குடும்பங்களுக்கு ஏனையவர்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்ததுக்கு பிரதான காரணம் எதுந்தா எல்லாரும் விடக்கூடிய தவறுதான் பருந்துறையேத்துவர்த்து செய்யும் அதான விஷயங்களை பொருட்படுத்து சின்ன பொய் தான் சாதாரணமான விஷயம் அல்ல அல்லா விசூத செல்ல அலைவசல்ல சொன்னார்கள் ஒரு மோகமின் சிறிய ஒரு பாவத்தை மலை போன்று கருதுவார் அவர் தான் அப்படி இல்லாட்டி மூமி அல்லாபி மூக்குக்கு முன்னால போசுவை போல கருதுவார் வித்தியாசம் சிறு பாவம் தான் எதிர்காலத்தில் பெய்ய பாவங்களுக்கு எங்களை எடுத்துச் செல்லும் அதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்லலாம் ஒரு புத்தகம் இருக்குது ஒரு டொட் தண்ணி விழுகுது புத்தகத்தில் புத்தகம் நாச சின்ன பாவம் தானே பல பாவங்களை செஞ்சா பல தண்ணீர்கள் அந்த புத்தகத்தில் விழும் உத்தகம் எதிர்காலத்தில் யாருக்கு நீ பாவிகளாம எழுத்துக்கள் குடவில் போய்விடும் தன்யமானவர்களே எனவே பாவங்களை நாங்கள் கணக்கெடுக்காம சின்னது தானே என்று அடுத்து பிடிவாதமாக சில பாவங்களை தொடர்ந்து செய்வது அடுத்தது சிலர்கள் பாவம் செய்வதே ஒரு இனிமை பாவத்தை மற்றவர்களுக்கு சொல்லுது ஒரு வாகனம் கொடுக்கலாம கஷ்டப்பட்டு எப்படியா ஒருத்தரை கட்டிவிட்டு அப்பதான் நாங்க தவறு செய்யறோம் உலகம் அல்ல இது துன்யா இந்த உலகம் இல்ல முஸ்லீம்களுக்கு நிரந்தர உலகம் ஆகிறார்கள் இது ஒரு சோதனை பிள்ளைகள் சோதனை பணம் சோதனை வாழ்க்கை சோதனை மனைவி சோதனை எல்லாம் சோதனை இதில் கண்ணியமானவர்களே அடுத்தது புகைப்பிடிக்கிற படம் இது சமூகத்துக்கு மிக பயங்கரமான ஆபத்தை ஏற்படுத்த படம் புகைப்பிடிப்பதால் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள் புகைப்பிடிப்பவர்கள் என்ற புற்று நோயின் காரணமாக தாய்க்கும் அது தாக்கத்தை செலுத்தும் காற்றால் சூழலுக்கு மாசு ஏற்படும் சாதாரணமான விஷயமா தள்ளியை சுடுங்குவோம் ஒரு சிகரெட் நாற்பது ரூபா வைத்துக் கொள்வோம் ஒரு நாளைக்கு ஒரு சிகரெட் ஒரு ஆள் புடிக்க வைத்துக் கொள்வோம் பத்து நாளைக்கு பத்து சிக்கரெட் நானூறு ரூபாய் மாதத்துக்கு ஆயிரத்தி இருநூறு செஞ்சு பிள்ளை சொல்லுது பயன்படுத்தலாம் மாசு கட்டலாம கடினமானது மற்றவரை மோச மிகப்பெரிய பாவம் என்று தெரியும் எல்லாத்தையும் அறிந்து கொண்டுதான் தவறு செய்கிறார்கள் எனவே கண்ணியமானவர்களே முகைப்பது சாதாரணமான ஒரு பாவம் அல்ல சமூகத்தை அழிக்கின்ற பாவம் அடுத்தது மதுபானம் குடிக்கிறது பழக்கம் சாதாரணமான பாவம் மதுபானம்னா எல்லா பாவங்களும் காருவெல்லாம் நாசமாக உடைப்பான் வாயாள வார வார்த்தை நல்ல வார்த்தை தான் ஹலால் போனத்தான் ஹலால் நல்ல விக்கிய வழிவது அறாயம் போன அறாம் பெற்ற விஷயம் எங்களை பிள்ளைக்கு நல்லத்தை சொல்லி கொடுக்க வேண்டியவர் அருவறுப்பான விஷயம் காதல இருக்கிறது அது மாத்திரமல்ல தந்த மகளையே மதுபான கெடுக்காத பாவங்கள் அல்லாமே சூதர செல்லு அலைவு செல்லும் அவர்கள் ஐந்து விடயங்களை கடுமையாக எச்சரித்து மகாஜினி பார்த்து சொல்ல வளையர்கள் உங்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டு அவங்கள சோதிப்பான் முதலாவது சொன்னார்கள் எந்த சமூகத்தில் கெட்ட விடயங்கள் அறுவறுப்பான விடயங்கள் நடக்குமோ விபச்சாரம் போன்ற சாதம் நடக்குமோ அந்த மக்களுக்கு கேள்விப்படாத நோய்களை கொடுப்பாங்க பார்க்கிறோமா இல்லையா பாப்பாவுமா விபசாரம் செய்வாங்க ஒண்ணுமே தெரியாத பிள்ளைக்கு கிருமி எளிமைய பிள்ளைக்கு கிருமிங்கரமான விளைவு கண்ணியமான ஒரு ஜனாஜாவில் பாத்தியம் கிடைத்தது நாலு வயது பிள்ளை கவலையாக இருக்குது பிள்ளை தோற்றம் பாப்பாட விளையாடிட்டு கொஞ்சி காய்ச்சல் எழுப்பி பார்த்தா மணிக்கு போல பிள்ளைக்கு பேசலாம் உடம்புல கொஞ்ச மாற்றம் உடனே ஒரு வைத்தியசாலையை கொண்டு போறான் கொண்டு போறது கடை இல்லை புள்ளம் ஒரு காய்ச்சல் விண்ணாள இல்லாய் வயநாயிரம் தனியமானவர்களே வைத்தியசாலையை கொண்டு போயிட்டு பார்த்தா உருவாகுவதற்கு காரணம் மனிதனுடைய பாவங்கள் தான் ஆரம்ப காலத்தில் கிருமி இருக்கூடி படிப்பார்கள் கூடிட்டார்கள் ஆனால் நோய்க்கு மருந்து இல்லை முன்பி வைத்தியர்கள் குறைவு வைத்திய சாலைகள் குறைவு நோயில் இன்னும் வைத்திய சாலைக்கு போகாம பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றார் மரம் இருப்பாங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க கண்ணியமானவர்களே எனவே நாங்கள் பாவமான காரியங்களில் ஈடுபடுகின்ற போது எங்களை குழந்தைகள் பாதிக்கும் வாய் பேச முடியாத பச்சிலம் பிள்ளைகளுடைய உயிர் பறிபோகும் சொல்ல தொடர்ந்து சொன்னார்கள் எந்த சமூகத்தில் அளவு நிறுவையில் மோசடி செய்யப்படுமோ அந்த சமுதாயம் பஞ்சத்தால் அந்த சமுதாயத்துக்கு அந்த சமுதாயத்திலே ஆடு மாடு ஒட்டகம் போன்ற உயிரினங்கள் இல்லை என்றால் மலையை கூட கொடுக்க மாட்டார் அது உயிரினங்கள் இல்லை என்றால் மலை ஒரு சொத்து அப்படி யாராவது அளவு நிலை மோசடி செஞ்சா ஒருவர் சமூகத்துக்கு வர வேண்டிய மன வர சமூகத்தில் கொடுக்க வேண்டிய பொருட்கள் வளரணும் சதக்கா கொடுக்க வேண்டிய பொருள் வளரணும் மதரசாக்களை உதவி பண்ணக்கூடிய பள்ளிகளை உதவி பண்ணக்கூடிய பொருட்கள் வளரணும் விவசாயத்தில் விளைச்சல் வரணும் மரவிழங்காது மிக பெரிய சமூக சேவைகளுக்கு நாம் அதாவது படையாக இருக்கிறோம் தொடர்ந்து கண்ணியமானவர்களே சொல்லுகிறான் அளவு செய்யக்கூடிய மக்களுக்கு கீடுதான் இவர்கள் அறந்தால் சமனாக கொஞ்சம் கூட்டி சமனாக எடுத்துட்டோம் குறையா எடுக்க மாட்டார் இதே வியாபாரிகள் இதே விவசாயிகள் அலங்கை நெருத்து கொடுத்தால் மக்களுக்கு குறைத்து கொடுத்து தனக்கு சேவை கூடுகிறார்கள் புரட்சி கொடுக்கின்ற போது குறைத்து கொடுப்பார்கள் இருக்குதா இல்லையா குரவான் வசனம் அல்ல சொல்லுகிறான் மகத்தான ஒரு நாள் இருக்குது வியாபாரியும் அந்த பொருளை கொள் உணவு செஞ்சவரும் அல்லாவுக்கு முன்னால கொண்டு வர மாட்டான் என்று மனிதன் சென்னை கொண்டா இப்படி கூடுதலாக எடுத்து குறைய கொடுக்குறான் கண்ணியமானவர்கள் எல்லாருடைய வசனம் எங்களோடு பேசுது ஓதரம் பொய்யமிடல்ல மோசடியமிடல் அண்டா குரானிங்களுக்கு பதிவா செய்ய பதிவா செய் எங்களுக்கு கண்ணியமானவர்களே தொடர்ந்து சொல்லவதா சொன்னார்கள் என்ற மக்கள் தங்கள் சொத்துக்களுக்கு காத்தை கொடுக்கவில்லையோ அந்த மக்களுக்கெல்லாம் மலையை கொடுக்க மாட்டோம் மலை தொடர்ந்து சொல்லலாத சொன்னார்கள் எந்த கூட்டம் அல்லார் அசூலுக்கு கட்டுப்பட இல்லையோ அந்த மக்களுக்கெல்லாம் எதிரிகளை காட்டுவான் இன்னும் ஒரு அடிப்படையை வருகிறது சொல்லலாம் சொன்னார்கள் அல்லார் அசூலுக்கு கட்டுப்படாம நாங்க நடந்தோம் எங்களுக்கு கட்டுப்படாத எதிரிகளை எல்லாம் காட்டுவான் நாங்க ஊரெல்லாம் சேர்ந்து மசூரா பண்ணாலும் கட்டுப்பண்ணாம் பள்ளிக்கு கல்லு வரும் யார் அடிக்கிறேன்னு தேடலாம் முஸ்லிங்களை கடைக்கு நெருப்பு வைப்பாங்க யாரும் நெருப்பு வைக்கிறேன் நாங்கள் அல்லா ரசூ கட்டுப்படையில் எங்களுக்கு கட்டுப்படாத எதிரிகளை தொடர்ந்து எந்த சமுதாயம் தீர்ப்பு வழங்கலையோ அந்த சமுதாயத்தை அல்ல பயங்கரமான பிரச்சனைகளை கொண்டு சோதிப்பான் பிரச்சனைகள் உருவா பொருவான எங்களுக்கு வழிகாட்டாக அதுக்கு இல்லைன்னா மிகப்பெரிய பிரச்சனை உருவா இனியமானவர்களே எனவே யாரும் அநியாயங்கள் பாவங்களில் ஈடுபடாதீங்க சமூகத்துக்கு அதற்கு மிகப்பெரிய சோகம் அநியாயம் செய்தான் இலக்க செய்தியில் என்ன செய்தான் கொடிய ஒரு அரசன் அவன் செய்த அநியாயத்தின் காரணமாக அல்ல விவசாயங்களில் இழப்பை ஏற்படுத்தினான் விவசாயங்களில் இழப்பில் அவங்க அவங்கள குடித்துக் கொண்டான் பல வருடங்கள் விவசாயத்தில் இழப்பு வருமானம் இல்லை விளைச்சல் இல்லை கணிமானவர்களே பாவம் என்று சாதாரண ஒரு விஷயம் அல்ல பாவம் அறிவுக்கு ஆபத்து பாவம் உடம்புக்கு ஆபத்து தந்த குழந்தைகளுக்கு ஆபத்து சமூகத்துக்கு ஆபத்து ஒருவன் பாவம் செய்வதால் வாய் பேச முடியாத மீகங்கள் கூட பாதிக்கப்படுகிறது மிருகங்கள் தவிக்கின்றையா குடும்பத்துல சந்தோஷம் இல்லையா ஊர்ல குழப்பமா விவசாயத்துல விளைச்சல் இல்லையா சேர்க்கிறது நிச்சயம் இல்லையா இதுக்கு எல்லாம் காரணம் பாவத்திலிருந்து மீனோடு பாவத்திலிருந்து மீளாம இதெல்லாம் நடக்காது கண்ணியமானவர்களே எனவே பாவத்துக்கு முட்டுப்புள் வைப்போம் இபுன் அப்பாஸ் எவ்வளவு விஷயத்தை சொன்னார்கள் அழகான ஒரு உதாரணம் நன்மைக்கும் தீமைக்கும் அழகான உதாரணத்தை சொன்னார்கள் இந்நலில் ஹசனத்தில் நிச்சயமாக நன்மை செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது உலக ஆண்டில் வஜிஹி அவருடைய முகம் எப்போதும் வெண்மையாக இருக்கிறது நன்மை செய்ய செய்ய பார்த்தா எப்பவும் பல பலன் சிரிப்பாக இருக்கும் பொன்புகளாக இருக்கும் வனூரன் கீழ் ஹல் ஹல் எப்பவும் ஒளியாக இருக்கும் வசாத்தன் சிறிது அவருடைய பரப்பத்திருக்கும் அப்புறித்திருக்கும் வகூத்த உடம்புல எப்பவும் சக்தியாயிருக்கும் பலவீனப்பட்டு போவான் சுக பெரும்புதான் லேசா இருக்கும் படைப்புகளுக்கு முன்னால இவரை பத்தி அன்பமா போடுவான் இவர் நல்லவர் சமூக சேவை செய்வார் நிர்வாகம் செய்வார் மதரசா பொறுப்பை செய்வார் என்று கொடுப்பார்கள் பொறுப்பு சகாதத்தை வெண்மையாக கருப்பாக வெண்மையாக இருக்காது கருப்பாக இருக்கும் முகத்தில் வலுள் மத்தனு கல் கல்வெல்லாம் இருள தூண்டிருக்கும் எவ்வளவுதான் சேவையினாலும் நிச்சயம் வைப்பாது வனத்தன் பதன் உடம்புல ஆரோக்கியம் தைரியம் இருக்காது பொருளில் படைப்புகளில் உள்ள சீரை இங்க பற்றி நல்ல இருக்காது கோபம் தான் அவரா அவர வாப்பா சமூகத்தை கொண்டு வருவான் எனவே இதெல்லாம் பாவம் ஏற்படுத்துகின்ற பயங்கரமான விளைவு எனவே அழுவோம் அந்த கண்ணீர் தொற்று என்ன செய்யும் நரவு நெருப்பு அணைக்கும் ஒரு மனிதன் வடித்தா உள்ளம் சுத்தமா உள்ளத்தை உடம்ப சுத்தப்படுத்தும் எனவே கண்ணால கண்ணீர் வடிக்கணும் பாவம் எல்லாம் கழுவுண்டு போறது அப்போது அல்லாஹ் வானத்தில் பூமியிலிருந்து அள்ளி அள்ளி தருவாங்க எனவே அல்லாஹா பொறுத்திருக்கின்ற உலகத்தை நல்ல முறையை பயன்படுத்துவோம் பாவன்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைப்போம் தற்காலிகமாக மனிதர்கள் தற்காலிகமாக நிறுத்துவார் இருவர் பேருக்கு நிறுத்திவிட்டு பெருநாளன்று திரும்ப பாவம் செய்ய ஆரம்பித்து எனவே கண்ணியமானவர்களே பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இனி பாவம் பக்கம் நான் போமாட்டது நினைவு அப்போதுதான் அல்லாஹரையே அருள் வரும் அப்படி இல்லாட்டி அல்லா அருள் வரா அலை வசதி மிகப்பெரிய ஆதிபதியார் தெரியுமா மிகப்பெரிய வணக்க சாலியா தெரியுமா ரெண்டு ரக விட்டு நாங்க ஆபிதரி சொல்றோம் இத்தகையில் மகாரிம தப்பு ஆனால் பாவங்களை எல்லாம் விற்று நீங்க கரண்டிருங்க பாவத்தை விட்டு மொழி இங்கிருங்க நீங்கதான் மிகப்பெரிய வணக்கத்தாதி எனவே கண்ணியமானவர்களே நாங்க சிறந்த வணக்கத்தாலியாக இருக்கணுமா விடுவோம் எனவே வல்லவன் அல்லாஹா சாலா எங்கள் அனைவர்களுடைய வாழ்க்கையை இந்த உலக வாழ்க்கையை கபூஷன் சொல்வானாக யா அல்லா அழுவே முடிவை இல்லாதாவுடைய வாழ்க்கையில எங்களுடைய உடம்பு நரகத்துக்குரிய உடம்பாக ஆசிரியராயா அல்லா எங்களுடைய அனைவருடைய உடம்பை சுவரத்துக்குரிய உடம்புலா கபூஷன் சொல்வாயா ம் இல்ல விழா இலாக இல்லவா முகன்மதாய் இந்த தனிமா எல்லாத்தோரும் ஒளிந்தில் இந்த உலகத்தில் ஒரு பிய புரிய பார்த்து கொடுவாயாக உன் தனிப்படை திருச்சியை கொண்டு தபுஷன் கொள்வாயாக ஆமி நானி வாசானா